ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இப்போது இருக்கிறதான இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் இதுபோன்ற ஆபத் காலங்களிலேயும் அபர காரியங்களை எப்படி நாம் செய்யலாம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் இது மாதிரி விஷயங்களை பார்க்கிற பொழுது ஏதோ பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காகவோ இப்படி எல்லாம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது நம்மை பயமுறுத்துறதுக்காக இது மாதிரிலாம் சொல்லலை ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பல தவறுகள்னாலே நம் உயிரை கூட பறிக்கிற அளவுக்கு இது போன்ற வியாதிகள் வருது அப்படின்னா ஏதோ நம்மையும் மீறி ஒரு கெட்ட சக்தி வேலை செய்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது இதுபோல் மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும் இப்போ இது இன்னும் கொஞ்ச நாளில் இது சரியாக போயிட போகிறது பாதி போட இது போயிடும் திரும்பவும் நமக்கு பழையபடி நம்முடைய வேலையை கவனிக்கிற அளவுக்கு உலக வாழ்க்கை அமைஞ்சிட போகிறது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் மீண்டும் நாம் பழையபடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்காமல் சில விஷயங்களில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் திரும்பவும் பழையபடி நாம் இருக்கிறதுங்கிறது இல்லாமல் நம்மை நாம் மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் நம்முடைய வேலைகள் நம்முடைய ஆகாரங்கள் உணவு நம்முடைய சுதந்திரம் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதம் செய்ய வேண்டியதான நிறைய பண்டிகைகள் வருஷப்பிறப்பு வசந்த நவராத்திரி ராமநவமி போன்ற நிறைய பண்டிகைகளை எழுந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் மாற்றிக்கணும் இனிமேலாவது நாம் நம் மனபடி இஷ்டப்படி இருக்கிறதுன்னு இல்லாமல் நம் முன்னோர்களெல்லாம் என்ன செய்தார்கள் அவர்களெல்லாம் நமக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் தேவை இதெல்லாம் அவனவன் நம்பிக்கையை பொறுத்தது அதனால் இருந்த வரையிலும் என்ன இருந்த வரையிலும் சௌக்கியமாக இருக்க வேண்டியது எல்லோரும் ஒரு நாளைக்கு இறந்து தானே அப்படின்னு பேசுகிறவர்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்க போகிறா இதில் மாற்று கருத்து கிடையாது எப்பொழுதுமே இருப்பா நம்மை சுற்றி அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் நாமும் படிச்சுருக்கோம் நமக்கும் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது நமக்கும் புத்தி சக்தி இருக்குது இவைகளை வச்சுண்டு நாம் நம்மை பரிசு பரீட்சித்து பார்த்துக்கணும் நாம் போகிற வழி சரிதானா நாம் இப்படி போனால் சரியான ஒரு நன்மையே அடையலாமா அப்படிங்கிற விஷயத்தை நம்மை நாமே யோஜனை பண்ணி பார்த்துக்கணும் இனிமேலாவது நாம் செய்யக்கூடியதான விஷயங்களை பரிசீலனம் பண்ணி நாம் அதை ஒழுங்குபடுத்திக்கணும் முக்கியமாக தாயார் தகப்பனார்களுக்கு செய்ய வேண்டியதான காரியங்களில் நமக்கு மிகவும் நம்பிக்கை வேணும் இது ஏன் அது ஏன் இது சரிதானா அது சரிதானா என்கிற ஆலோசனையே நமக்கு அவசியம் இல்லை அது தேவையில்லை செய்ன்னால் செய்தால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு செய்திடணும் அதில் இந்த அபர காரியங்கள் ரொம்ப கவனித்து செய்ய வேண்டியதான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலே தான் அதை பார்க்குறோமே தவிர இது ஏதோ ஒரு குழப்பமான ஒரு நிலையில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாப்புல இருக்கேன்னு யோஜனை பண்ணக்கூடாது நமக்கு நிறைய டைம் இருக்குது இப்போது அனைவரும் வீட்டில் இருக்கக்கூடியதான சமயம் இந்த நேரத்தில் தான் இது மாதிரி விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் உத்தியோகம் உத்தியோகம்னு வந்துருச்சோம்னா இன்னொருத்தருக்காகவே நம்முடைய வாழ்க்கை பூரா செலவாயிடுறது நம் காரியத்தை நாம் பார்த்து செய்வதுங்கிறது மிக மிக குறைவு அப்படிங்கிறதுனால தான் பகவானே இது மாதிரி நமக்கு ஒரு விடுமுறையை கொடுத்துருக்க அரசாங்கமே செயல்படாத ஒரு விடுமுறை இப்போ நம் தேசம்னு இல்லை உலக நாடுகள் அனைத்துமே ஒரு லீவு போட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான ஒரு காலம் இந்த ஒரு காலத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அபர காரியங்கள் தாயார் தகப்பனார் விஷயத்தில் நமக்கு மிகவும் ஸ்ரத்தை வேணும் அப்படி ஒருவர் காலமைட்டார் அவருடைய பையன் பக்கத்தில் இல்லை இங்கேயோ விதேசத்தில் இருக்கும்படியாக ஆயிடுத்துன்னா அவருக்கு பதிலாக இன்னொரு தரை நியமிக்கணும் நியமிக்கலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது வியாதி வியசனினி சிராந்தே துரிக்ஷே டாமரே ததா உபவாசோ விரதம் ஹோம திஜே சம்பாதிதானி வா அப்படின்னு பராசரர் என்கிற மகரிஷி சொல்கிறார் அதாவது வியாதியினால ஒருத்தன் பீடிக்கப்பட்ட நேரத்திலோ அல்லது வேறு விதமான சிரமமாக உள்ள காலத்திலோ துர்பிக்ஷ காலத்திலோ சத்ருக்களுடைய பீடையினாலேயோ பல உபதிரவங்களினாலேயோ ஒருவனால் ஒரு காரியத்தை நேராக வந்து செய்ய முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை நியமித்து செய்ய சொல்லலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி செய்யணும் அப்படி இந்த தாயார் தகப்பனார் வியோகம் ஆயிடுத்துன்னு காதில் விழுந்து நாம் அருகில் இல்லாமல் இருந்தால் இன்னொருத்தரை விட்டு அதை செய்ய சொல்லணும் வாத்தியார் சொல்லி வாத்தியாரை வர சொல்லி செய்துடணும் வாத்தியார்ட்ட சொல்லி வைக்கணும் அதற்கெல்லாம் அரசாங்கமே அனுமதி கொடுக்கறது இது மாதிரி அபர காரியங்கள் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உடனே அரசாங்கமும் நமக்கு ஒத்துழைச்சி இந்த காரியங்களை முடிக்கிறதுக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கா ஆகையினாலே இது இந்த விஷயத்திலே யாருக்கும் ஒரு பிரதிக்கூலம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை அதை முறையாக புரிஞ்சுண்டு செய்யணும் அப்படி இல்லை நம் வீட்டு வாத்தியாராலையும் வர முடியல அல்லது நம் சூத்திரம் அவருக்கு தெரியல நாம் ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படின்னா ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் தான் அந்த அபரகாரியத்தை செய்யணும் போதாயனர்னால் போதாயன சூத்திரப்படி பண்ணணும் பாரத்வாஜ சூத்திரம்னா பாரத்வாஜ சூத்திரப்படி பண்ணணும் அவரவர்கள் சூத்திரப்படி அந்த காரியத்தை பண்ணணும் இல்லை அப்படி பண்ண முடியல இந்த நெருக்கடியினால் அவன் என்ன சூத்திரமோ அந்த சூத்திரப்படி பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் கிடைக்கல சிரமமாக இருக்குது அப்படின்னா அதற்காக யோசிக்க வேண்டாம் பரவாயில்ல வேறு கிடைக்கிற சூத்திரத்தை வச்சுட்டு பண்ணுன்னு அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருக்கா மகர்ஷிகள் சூத்திராந்தரேன எத் தக்தம் பிரேத்தம் தஸ்யோத்தரா கிரியா ஸ்வசூத்திரேனவ கர்த்தவியா சபிண்டி இது விசேஷதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இல்லை நமக்கு நம் சூத்திரப்படி பண்ணி வைக்கிறதுக்கு இல்லைன்னா எந்த சூத்திரப்படி பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் இருக்காரோ அதன்படி செய்துண்டே வரணும் பன்னெண்டாவது நாள் செய்ய வேண்டியதான சபிண்டீகரணம் என்கிற ஸ்ராத்தம் மாத்திரம் நம் சூத்திரப்படி தான் செய்யணும் அது வரையிலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க ஏன்னா அதற்காக நின்று போகாது அந்த காரியம் கட்டாயம் செய்யணும் புத்திரன் வரலேங்கிறதுனாலேயோ அல்லது தன் சூத்திரப்படியே பண்ண வைக்கிறதுக்கு ஆச்சாரியன் இல்லை அப்படிங்கிறதுனாலேயோ வஸ்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலேயோ இந்த காரியம் நின்று போகாது நிறுத்தப்படாது உடனே ஆரம்பித்து செய்துடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த சமயத்தில் செய்ய வேண்டிய தானங்கள் இருக்குது அந்த தானங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒருவரும் வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு அப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது விஷயமாக அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்